நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலைமையிலும் பௌத்தம் நோயை தீர்க்க எளிய முறை பொடுதலை இலையை நன்றாக சுத்தம் செய்து உளுத்தம்பருப்பை நன்றாக வருத்து இதனுடன் சேர்த்து சமைத்து உண்டு வந்தால் பௌத்திரம் வெகு நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்